பாடம் இருநூற்றி இணைவை போர் உங்களிடம் முழுமையாக போரிடுவது போல முழுமையாக நீங்களும் போரிடுங்கள் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் இரையற்றமுடையோருடன் உள்ளான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் போர் புரிதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது வெறுப்பது நீங்கள் ஒன்றை விரும்புவது அதுவே உங்களுக்கு தீமையாக இருக்கக்கூடும் மேலும் அல்லாகவே அறிந்தவன் நீங்கள் அறிந்தவர்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி பதினாறாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றவர்களாயுமாய் ஆயுதம் விரையுங்கள் உங்களின் சொத்துக்கள் உங்களின் உயிர்கள் அல்லாஹுவின் வழியில் போரிடுங்கள் ஒன்பதாவது நாற்பத்தி ஒன்றாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான அல்லாஹா இறை நம்பிக்கையாளர்களிடம் அவர்களின் உயிர்களையும் அவர்களின் சொத்துக்களையும் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு என்ற பெயரில் விலைக்கு வாங்கிக் கொண்டான் அல்லாஹுவின் வழியில் அவர்கள் போரிடுவார்கள் அவர்கள் பிறரை கொள்வார்கள் பிறரால் கொல்லப்படுவார்கள் தௌராஜ் இஞ்சில் மற்றும் குரானிலும் உள்ள கட்டாய வாக்குறுதியாக அவன் மீது உள்ளது தன் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் அல்லாஹு விடையார் உள்ளார் நீங்கள் எதன் மூலம் வியாபார ஒப்பந்தம் செய்வீர்களோ அந்த வியாபாரம் மூலமே நீங்கள் சுப செய்தியாக பெறுங்கள் மகத்தான வெற்றியாகும் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் புரின்றான் எந்த சங்கடமனும் இன்றி இறை நம்பிக்கையாளர்களில் போரிடாமல் தங்கிவிட்டவர்களும் தங்களின் சொத்துக்களாலும் தங்களின் உளிர்களாலும் இறை போரிடுபவர்களும் சமமாக மாட்டார்கள் தங்களின் சொத்துக்களின் மூலமும் மற்றும் தங்களின் உளிர்கள் மூலமும் இறை வழியில் போரிடுவோரை போரிடாமல் இருப்போரை விட தகுதியால் அல்லாஹ் உள்ளான் மேலும் அனைவருக்கும் அழகிய வாக்குறுதியை அல்லாஹ் அளித்துள்ளார் மேலும் அல்லாஹ் போரிடுவோரை போரிடாமல் இருப்போரை விட மகத்தான கூலியால் பல தகுதிகளால் மன்னிப்பு மற்றும் கருணையால் சிறப்பாகியுள்ளான் மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாக கருணையாளனாக உள்ளான் நான்காவது அத்தியாயங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இறை விசுவாசிகளே நோவினையான வேதனையை விட்டும் உங்களை காப்பாற்றும் உயிரையும் நீங்கள் தியாகம் செய்வதுமாகும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் எனும் சொர்க்கத்தின் தூய்மையான குடியிருப்புகளில் நுழைய செய்வான் இதுதான் மகத்தான மாபெரும் முயற்சியாகும் மற்றொன்றொன்று அதை நீங்கள் விரும்புவீர்கள் அல்லாஹிடமிருந்த உதவியும் சமீபமான வெற்றியும் உண்டு நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக வரை உள்ள வசனங்கள் இதே பாடத்தின் கீழ் சிறப்பான வசனங்கள் அதிகம் உண்டு மேலும் இதில் ஏராளமான ஹதீஸ்களும் உண்டு அவற்றில் சில